வணக்கம் இருபத்தி எட்டு ஜனவரி ஒன்று நற்றினுக்காக நான் உங்கள் வா காவ்யா நான் அரசின மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளசையூரில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நேற்றைய பொதறிவுக்கான விடைகள் இதோ ஒன்று இந்தியாவில் மிக உயர்ந்த இலக்கிய விருது ஞானபீட விருது இரண்டு இந்தியாவில் அதிகமாக செம்பு கிடைக்கும் இடம் ராஜஸ்தான் 3. அதிக மக்கள் அடர்த்தியைக் கொண்ட கண்டம் ஐரோப்பா இனி இன்றைய பொதறிவுக்கான வினா 1. தேசிய காளான் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் அமைந்துள்ள இடம் எது இரண்டு உலக அளவில் அதிகமாக பேசப்படும் முதல் மொழி எது 3. உலகிலேயே மிக பெரிய நூலகம் எங்கு உள்ளது இன்றைய பொதறிவுக்கான விடைகளை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்